தேகே சோனாஸ்மரன் விஷயமே மகாமோனி மகாமோகன விஷய சா மோகன என்ன பண்றது பூல இல்லாதது ரொம்ப முக்கியமான நம்ம பாக்கியம் அவன்களே வேத பாராயணம் அந்த அவங்களே இருக்காதான் அந்த பத்து விக்ரீ கட்ட விதமான மரணம் அகால மரணம் துக்கம் ஒுமே இருக்காத சௌகாஜியங்களும் என்றால் வேத பாராயணத்தை எல்லா விஷயத்துலையும் என்ன அழகாக வேலை விளையாட்டு போது பலன் கிடைக்கும் கிடையாது தொண்டையை கட்டிவிடும் ஜீனா கருத்து அனுகூலம் அது மாதிரியான கருத்து நிகழ்வு ஆளுநர் இந்த நிலத்தில் நிறைய கொண்டு போய் குடுத்து வாழ்க்கை பூஜிக்க வேண்டியது ரொம்ப வேத வித்துக்குள்ளே பூஜை பண்ணினா தாதித்தியமே இருக்காது ஐஸ்வர்யம் நிறைய உறுதியாகும் அந்த வசியம் எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணணும் வேதத்தை அப்படியே அங்கே வந்துக்க உடனே வந்து விடலாம் அவள் வேத பாராயணம் பண்ணவாளும் இங்க கதைக்கு பரவாயில்ல தான் அதனால சீக்கிரமாக வாழ்ந்து விடுவாள் அவசியம் ஸ்திரீகள் புகான்கள் அந்த பெரிய பூக்கத்தை நல்லா பரிபுகமாக அடையணும் மோனி விதாசி விதாதிமத்த ம்தான் அ வய பிரதமம் ஏன் மாரி தரந்தி மருத்துவம் அய் குலத்தை கெடுப்பது என்னன்னா அதெல்லாம் ஒரு வஸ்தான் மல்ல வச்சி நினைச்சிந்தே இருக்க வெள்ள சின்ன வடுமாங்காய் எப்போ வரும் நினைச்சிருக்கா மார்க்கெட்ல தியானம் பண்றா அந்த மாங்காய் இருக்குது அம்பு எல்லாத்தையும் ரோட்ல போற ஒருத்தர் சொல்றாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல வந்துருக்கு மாங்காய் ஒரு நாலு படிதா இருக்குன்னு சொன்னா உடனே பறந்து போடுறார் பணத்தை இந்த நிலப்பு அபித்யாவை பிரதமம் வந்தி லோக்கா உலகத்தில் கிடைப்பது முதல்ல நினப்பு அதனாலதான் இந்த விஷய சிந்தனத்தை விஷய சாதம் விஸ்மரணம் வரம் நாள் ஆயினால அப்படின்னு வந்து விஷயங்களை நினைக்காமல் இருக்கிற விஷயத்தை நினைக்க உடனே நினைச்சா அது எங்க இருக்குன்னு தட சொல்லும் இருக்கணும் தெரிஞ்ச அஞ்சிருந்து போவன் அத போய் அனுபவிக்க எத்தனை மண்ணுவன் ஆகினால விஷயத்தையே நினைக்காத நினத்தேதாம் முதல்ல உலகத்தில ஜீவனக்கெடுக்கிருதாம் அதித்யாவை எனக்குழு உடனே கோபம் உடனே காமக்ரோதோ அனுஷ்டாத்த குடும்பம் இல்லைன்னா உடனே கோபம் உடனே காமமும் கோபமும் கூட வந்து உருதாம் இந்த காமம் என்ன பண்ணும் தெரியுமா இந்த நடப்பு காமம் கோபம் இது எல்லாம் சிவந்து எவலோகத்துக்கு அனுப்புறதான் இந்த ஜீவனை பாலானு ஞானிகளை போய் ஒன்னும் பண்ண முடியாது ஞானிக்கு முத்தியும் எதுமாறு தெரியுமால்ல நமக்கெல்லாம் எப்படி தார் பில்லவுத்தன் ஒரு பெரிய பண்ணி வச்சிருக்கான் இந்த வெச்ச பிரியில பிரி மாதிரி கட்டி அழகா கண்ணெல்லாம் வச்சு கலர்லாம் குடுத்து அழகா வச்சிருக்கான் பார்த்தா நிஜப்பிலி மாதிரி இருக்கும் அது மேல விழுந்து கிடைக்குமோ நாம ஒரு வெடிமூச்சி எடுத்து வச்சு அது உடனே சம்பளம் போடும் இந்த தருணமான வியாக்ரம் திறத்து நாள் பண்ணின எப்படி அஜானிய கிடைக்காதோ அது மாதிரி மருத்துவ ஞானிய கிடைக்காதா மருத்துவ ஞானியம் ஒண்ணு பண்ண சே குய மூர்லி அதிஜீத்தி வாசியா மூஷ காமாிகளை விளக்கணம் விஷயங்கள் எனக்கப்படாது விஷயங்களை அவன் நினைக்கலானோ அவன் அஜானமாக மருத் ஆயுஷையை போட்டிப்படலாம் அஜானம் தான் மருத்யுன்னு நினைச்சவனஞ்சுத்தான் மருத்யுபயம் மருத்துயுன் தேகத்தை கொண்டு போவன் பிராணனை கொண்டு போவான் இந்திரியங்களை கொண்டு போவன் இதை குறித்து ஆத்மாவை கொண்டு போக முடியாது கொண்டு போனால் என்ன நம்மதா எந்த இந்த சூற்றம் ஆகினாலும் இந்த விஷயங்களை கணனமே பண்ணாதே நாளாள் ஒரு பொருளாகவே நினைக்காதே நூற்றாள் உலகத்தில் உள்ள பொருள்களை ஒரு வஸ்துவாகவே நினைக்காதே யுஷை போக்கணும்னு ஒருவனுக்கு எல்லாம் இருந்தால் விஷயத்தை இருந்தால் தானா காமாதிகளெல்லாம் போய் மருத்துவ முன்போ விடுவான் கிட்டவே மருத்துவர மாதா தாள் கிரோதோய்தீரே மகர்ஷி தோன சுற்றுலா போய் காட்டா நீங்க எல்லாம் என்னமோ கண்ட கண்டம் தியானம் பண்றீங்களே பிரம்ம விஷயம் என்னவா போகும் சத்தியமா இருந்தா எனக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் உனக்காரா வேண்டாத ராஜா இருக்கான் இருக்காரு வங்கதேச ராஜா எனக்கு வேண்டாத உன் பட்டத்த யானை அழிச்சுன்னு போய் உன் சர்வ சைன்யங்களோட வங்கதேசத்து ராஜா போய் சரணாதி பண்ணி உன் பட்டத்தையான அவனை ஏற்றி அடிச்சு வந்து உன் ராஜ்யத்துல சிம்மாசனத்துல அவனை உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணணும் ராஜ்ஜியத்தை அவன் பேருக்கு எழுதி கொடுக்கணும் உன் சைன்யம்லாம் குப்பிக்கணும் நீ ஆண்டி பரதேசியா பரப்புறது ஒரு ராஜ்யத்தை சத்ருக்கு கொடுத்தேன்னு நினப்பு வந்தா அதை மறக்கணும் அத நீ என் மறக்கிறைய மறுநாளை சத்ருந்து பட்டாபிஷேகம் பண்ணினா பட்டத்தான உட்காந்து போட்டார் அவன் பாட்டுக்கு போறான் போற போது இந்த நினப்பு வந்தா அதை மறக்க பத்து இருபது வருஷம் கழிச்சு தான் ராஜாவா இருந்தோம் இப்படி திருத்துணவர் சொன்னார் மறந்து போச்சு தெலுங்கு தேசத்துல போய் இருபது வருஷம் இருந்தவருக்கு தமிழ் மறந்து போறா போல மறந்து எல்லாம் மறந்து போட்டு மறந்து போய் அப்படியே தேசாட்டனம் பண்ணிட்டு இருக்கா கண்ணம் இந்த விஷயங்கள்லாம் மறந்து போச்சு தான் ஒரு மகாராஜாவா இருந்தோம் போக்குவரத்து எல்லாம் மறந்து போச்சு அப்படியே மயில் ஆயிரக்கணக்கான மயில் சுச்சுக்கிட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு நாலு மணிக்கு தன் அரமணியில் பத்னி வாசல் கோரம் போட்டு தீபம் வச்சுருக்காங்க அவ பார்த்தாடியும் பார்த்துட்டு அந்த கண்ணி மண் மார்கு கை கால் எல்லாம் தெரிஞ்சு வச்சு உள்ள ஓடி போய் தூங்குற தன் பர்த்தாவை நினைச்சோமே பரவேசியாவது நினைக்கிறாரே வாசல் மந்திரிங்க ஊடி வந்து பார்த்தா தங்க ராஜா கால வந்து விழுந்து மஸ்கார பண்ணினான் மந்திரி தன் மந்திரின்னு தெரியல இவன் ராஜாவா இருந்தவங்க நினைப்பிருந்தால்தான் அவன மந்திரின்னு நினைப்பார் உடனே தார் அந்த திருத்துணர் வந்தார் உச்சைத்துச்சை சாந்த விஷேஷோ வித்தியைஷா ந பணே நீச்ச விஷேஷோ வித்தியைஷா தராஜ்மக்கிச்சன அகீமனத்தில போய் ராஜ்யத்து தியாகம் வேண்டி விட்டி ரோகங்கள்லாம் வந்தையே சாந்தாசேஷ விசேஷணனாய் நீச்சி ரீஎன் குருக்கெல்லாம் நீ குரு பெங்களுக்கெல்லாம் குரு திருச்சுள்ளார் அப்படிரக்கு சிதிச்சா விஷய விஸ்மரணமேவர அவகவான நினைக்கணும் விஷயங்களை மறக்கணும் விஷயங்களை நினைக்க நினைக்க என்ன பண்ணுறது தெரியுமோ அபித்யாவை பிரதமம் முதல் உலகத்தை கெடுப்பது நினைப்பு அது வேணும்னு நினைச்சா தான் அடையத்துக்கோன்றான் அது கிடைக்கல கோபம் கோபம் வந்தா ஏதாவது உடனே போனான் மேல மேல மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு அதனால விஷயங்களை சிந்திப்பதை குறைக்கும் பூஜை ரீச எதுக்கு தெரியுமோ விஷய சிந்தனைகள் குறைவதற்காக தான் அர்ச்சனை பண்றது சாசனம் பண்றது லட்ச தெரியுமோ வடவாய் சுண்டலுக்கு இல்லை அதுக்காக இல்ல வடபாரசிங்க ஆத்திர தட்ட சொன்னா ஊருட தட்டுறான் இல்ல கடையில ரெண்டு ரூபாய் பணத்தை கொடுத்து அங்க இருந்து அனுப்புறான் அறுபத்தினாலோட அதுக்காக இல்லை பகவத் ஸ்மரணத்துக்காகத்தான் இதெல்லாம் இத்தனை ஈஸ்வரஸ்மரணத்துக்காகதான் ஆகினால ால அஜானமும்பத்தினாலும் உன் மனதில் ஏற்பட்டு இருக்க இந்த மோகத்தோடையும் கூடின உண்முடியும் ஜீவாத்மா தான் அவனுக்கு மருத்துவ கோபத்தினாலின் லோகத்தினாலையும் அவன் கோபம் இருந்தா பய மோகம் அஜம் அவன் கோபி திருந்தவனுக்கு என்னது என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்க ஒருத்தர் சம்சாரத்தை வைக்கிறார் நாம் போய் நீ சாப்பாடு திண்டாடி நான் பார்த்து சந்தோஷம் இவர் போனதுக்கு அப்புறம் இனிமே அவர் இவர் வந்து மறுபடியும் என்னமா வர முடியும் அதுக்குள்ள எத்தனை அஜானத்தால பேசலாம் இந்த மோகம்ங்கிறது அஜ்ஞானம் கோபம் கோபத்தினாலே அஜ்ஞானம் லோகத்தினால பயம் வருதான் ரொம்ப பணம் இருக்கிறவன் ஆறாவது நடத்துறவாட கண்டா பயப்படுவான் அதிஷ்டானத்துக்கு பூஜைக்கா கண்டா பயப்படுவான் பாத்தியாவ கண்டா பயப்படுவான் இன்னைக்கு லோபம் இருக்கிறவன் லோகத்தால பயமா கோபத்தால அஜானமா இந்த அஜானமும் இந்த பயமும் இந்த ஜீவாத்மா இந்த அஜானத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிற ஜீவாத்மாதான் எந்தோ மருத்துயு இருக்கான்னு உனக்கு அவன் உள்ள இருக்க வந்தா மருத்துயுமா உள்ள இருக்கே மோகத்துடனும் கூட அவன் தான் உனக்கு மருத்துவ உண்டாடான் எப்படி உண்டார தெரிஞ்சுக்கிண்டி அந்த மருத்துவ உண்டு கொண்டே கோபம் ாம் ஏஜித் இப்படி மருத்துவண்டு மன்னிண்டு மத்தியுக்குள்ளே கோபமோ லோபமோ கிட்டுவே வராது கோபமும் இல்லாத மோகமும் பயமும் கிட்டு என்ன ஒரு நாள் ஒரு ஒரு பதத்தின் பத்து அர்த்தமா மகாபாரதத்தில் இந்த உத்தியோக உருவாவுக்கு ஆர்வியாக்கியிருக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்காள் எல்லாம் பெரியவாள் பண்ணிருக்காள் மொத்த பாஷ்யம் பண்ணிருக்காள் எல்லாரும் பாஷ்யம் பண்ணணும்னா இது பெரிய ஆத்மவித்து இப்படிப்பட்ட பெரிய உபதேசம் அப்படியே கொஞ்சம் இரும்பு கடல கடல மாதிரி தான் இருக்கும் அது ஆனாலும் காதல் விழுந்தா ஒரு புண்ணியம் உண்டு அதை என்ன கொஞ்சம் நிரடாத்தான் தோணும் அது வண்டியை கண்ட உடனே இருக்கு அழகா தொற்றுல கட்டுறேன் உனக்கு தீனியை வைக்கிறேன் ஆளை விட்டு தேக்க சொல்றேன் போட்டு போட்டுறேன்னா அது கேட்காது என்ன இருக்கிற மாடு அது அப்படி காட்டுல அலைய இருக்கிறது தான் சஞ்சரிக்கும் அப்படி ஜீவனுக்கு விஷயங்கள்ல ஈடுபடுறதுல திருப்தியா இருக்கும் விஷயத்தை விட்டு விலகி பகவான இடத்துல வாழ்ந்து சொன்னா ஜீவனுக்கு வருத்தமா தான் இருக்குங்க அவங்க பூக்கு குத்தி மாட்டா நான் கொட்டு கட்டி ஒன்னு சொன்னா அதுக்கு பிடிக்காது அது எப்படி அங்கு அலைஞ்சு இங்கு அலைஞ்சு அது மாதிரி ஜீவனுக்கு விஷயத்துல போய் ஈடுபடுவதுதான் திருப்தி இருக்கும் விஷயத்தை விட்டு விலகி பகவான இடத்துல வாழ்ந்து சொன்னா கொஞ்சம் இருக்கும் அந்த உபேசம் இது ஆகினால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் சொல்றவாளும் சொல்லணும் காக்குறவாளும் ஜாதிரியா தான் காக்கணும் ோவத் ஸ்வரூபத்தை உள்ள பாக்க ஆரம்பிக்கிறானோ அவரிடத்துல மருத்துவ எந்த மருத்துயுஷத்து போடுவாங்க மது எடை போல என்னார் யமன் ஹக்கிரடத்துல மனுஷன் போனா விஷத்து போறானோ அது மாதிரி மரு மூத்து போடுற அது எத போல என்ன விஷயம் ஊருக்கு போன மனுஷன் எப்படி செத்து போனோம் அது மாதிரி போடு நாள் புண்ணா் வினு பிரிய விஷயத்து போய் கன்ன க எல்ல பிரம்மல லோகம் மூலிய புண்ணிய லோகங்கள் எல்லாம் அழகாக போக முடியாத வேதனைகள்லாம் கூடியிருக்கு அது எத்தனையோ பேர் யஜ்ஜங்கள்லாம் பண்றாள் ஆனா சில பேர்கள் அந்த கர்மாக்களை பண்ணாமல் நம்ம சாந்தானந்தாவல இருக்கிறவாள் எல்லாம் புறப்படுறாளே இது சரியானு காட்டான் புண்ணிய சமா சனாதன அந்த சொல்லி தெரியுமா மோட்சப்பாபகத்தொன்னாம் பரார் கதையந்தீகேதா வேதங்கள் எல்லாம் போய் சொல்லி அந்த கர்மாவுக்கெல்லாம் பெரிய மஹாஃபலம் மோட்சம் தான் சொல்லி சாமான அப்பொழுது கர்மாக்கள் உத்திட்டு பரட்டூர் கர்மா கர்மாக்கள் எல்லாம் அஸ்வமேதாதி மகாயாங்களெல்லாம் பொண்ணாமல் துறவிகளாக பரட்டாள் பொண்ணல்லே என்னாலே அருள் ம்முதன்ிதே நேசிய விவாச்ச கர்மாக்களை பண்ணி அஜூக்கொள்ளலாம் அஜானத்தை கர்மாக்களை பண்ணி திவ்யஸ்திரீகள் இருக்க அனுபவிக்கலாம் அங்க தூக்கம் கிடையாது எமக்கொட்டல் கிடையாது கிடையாது பூஜை கிடையாது மந்திரஜபம் கிடையாது தே தேவலோகத்துல ஒண்ணும் கிடையாது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் விட்டோம் ஜட்ஜிக்கு ஜட்ஜிமெண்ட் எழுத வேண்டிய அவசியம் உண்டோ சிட்சிக்க வேண்டிய அவசியம் உண்டு ரிட்டையர் ஆன கலெக்டருக்கு அது மாதிரி ரிட்டையர் ஆனவாழ் மாதிரி தேவலோகம் அவங்க எவ கொட்டல் வேற ராத்திரி பகலே கிடையாது வீட்டில் வாழ் பரிகாசம் இங்க இருந்து விஷயம் எல்லாம் சுர்க்கம் போனாளா ஸ்நான தினம் பண்ணிட்டு ரொம்ப நாளா பதினாயிரம் மிருகம் இருபதாயிரம் முருகம் மணிக்கு ஸ்நானம் பண்ணி பிரம்மஞ்ச மிருஷம் அங்க போய் தேவலோகத்தில் போய் தேவஸ்திரீகளை நாலு மணிக்கு ஓடி காலம் நாலு மணிக்கு திருப்பா குடலையும் தீர்த்த பாத்திரம் கொண்டு வாருங்க ஸ்நானம் பண்ணணும்னா ஆளாம் போய் இந்த ஊர்ல ஸ்நாதம் கிடையாது போய் ஆறு வருவான் சமைக்க ஒருவர் கொஞ்சம் நிலவாளா யுக்தியாளா இருக்கணும் சமையல் இருக்கு நல்லவள் அவள் சமைக்க சொல்றேன் சொல்லுவான் அது மாதிரி தேவ லோகத்தன் ஒண்ணும் கிடையாது ஆகினால அங்க அர்த்த ஜாதங்களை போய் அனுபவிக்க அதில் ஈடுபட்டு அவித்வாரா இருக்கப்பட்டவன் கர்மாவு பண்ணி மறுபடியும் திரும்பி இந்தவன் இந்த அவித்வாரா இருக்கிறவன் மோட்சேச்சையோட கூட பகவத் சுத்தமா கர்மாக்களை பண்ணினா கூட ஆணுசங்கமா சொர்க்காதி லோக வாசம் கிடைக்குமா வாழைப்பழம் வேண்டும்னு செவ்வாழப்பிழம் வேண்டும் நூறு வாழை சுட்டா கொள்ள வாழைப்பூவும் கிடைக்கிறது வாழை தண்ணும் கிடைக்கிறது அது ஆணுசங்கிக்கமா கிடைக்கிறது இவன் வைச்சது வாழைத்தண்டுக்கும் வாழைப்பூவுக்கும் இல்ல பழத்துக்காகத்தான் வைத்தார் வாழை இலை கிடைக்கிறது வாழைப்பூ வாழைத்தண்டு மாதிரி மோட்சத்துக்காக கர்மாக்கள பண்ணி மகான்கள் ஆளுஷங்கிகமா சொர்க்காதிகள் போய் வசிக்க முடியாத இதுக்கு அதுல பத்துதல் இல்லாம அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு மோட்சத்துக்கு ஓடுவாள் அதுல போய் ஈடுபட்டவன் மறுபடியும் திரும்பி நம்ம ஊர் கொண்டு விடுவார் அவன் சீனிக்கு போனவள் அவங்க எப்பயோட்டா எல்லாத்தையும் தேவா மறுபடியும் திரும்பி நம்ம ஊர்ல வந்து அழகாக கல்யாணம் பண்ணிப்பாள் அவங்க ஈடுபட்டுட்டான் அந்த ஊர்லயே அப்ப அதுதான் தேடிப்பே எல்லாம் செட்டில் ஆகிட்டேன் அங்க இருக்கிற வஸ்துக்களை பத்தி வர்ணிக்கிற போது பிரமாணமாக வர்ணிச்சிருக்கு அத போய் பார்த்து மூகிச்சுட்டா நான் தூய்யன் தாத்தேயாதிஷ்கா கர்மாவர்கள் என்ன பண்ணுவாள் தெரியுமா எந்த லோகம் போனாலும் பரமாத்மஸ்வரூபத்தை போய் அடஞ்சு விடுவனாம் எத்தனையோ ிகளையெல்லாம் விட்டுவிட்டு சுசுனா நாடி வழியாய் என்ன ஒரு ஊருக்கு போறது ஒரு ஒருத்தமே விஸ்வங்க உத்ரமணே பவந்திருக்கேன் அது தாமர பூ மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கு யோகிகள் அதை நிமித்தி நிமித்தி நிமித்தி பார்ப்பார் நிமித்தறதுன்னா ஆள் வச்சு கீழே சாந்த வாழைய கவ கொடுத்து நிமித்துவது போல் அது நிமிந்திருப்பது போல் நினைக்க நினைக்க நிமிடம் நிமிந்திருப்பது போல் நினைக்கிறது சுலபந்தானே நினைச்சு பார்த்தேன் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மேருமலையை பெரட்டுவது போல் இருக்கும் அது நிமிந்திருப்பது போல் நினைச்சு பார்க்கணும் சித்திராய் யாருக்கு போயாவது கதையானது வேறு மலையை பெருட்டிபிடலாம் நிமிந்திருக்கா போல நினைக்கிறது கஷ்டம் இது என்ன சுலபம் தானே பிரமாதமா சொல்றேன் இளைய காரம்பம் தான் புய் சொன்னா சொல்லலாம் நெஜம் சொல்றதா இருந்தா சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் நெஞ்சம் சொல்றதா இருந்தேன் அவன் நிமிந்திருக்கா போல சிலையத்தை அப்படி கலந்து நிற்கிறது அது மாட்டுக்க அது எப்படி இருக்குது சுற்றி புருஷ சுத்தம் பத்மகோஷ பிரதீகாசம் அதை அப்படியே நிமித்தி வைக்கணும் அந்த தாமரை அந்த சிதாய மத்தியே பரமாத்மா வியவஸ்தி சோட்சர்ட் அந்த ஹந்த தாமரையினுடைய அந்த நுனி இருக்கே அதுலாம் பரமாத்மா இருக்கானா அவன் தான் சிவன் அவன்தான் விஷ்ணுவன் அவன்தான் இந்த அவன்தான் பரதெய்வதம் சோக்ஷர பரமஸ்வர அவன்தான் பரம்பிரம்மம் அறியாத வஸ்து என்று ஊச்சொல்லி உபரிஷித்து அப்படிப்பட்ட வஸ்து உள்ள போயிருக்கு ஹதயகுகையில அவனை போய் உள்ள போய் நாம் பார்க்கணும் ஹதயகுகையில வச்சு அவனை பார்க்கணும் பார்க்கறது எல்லாம் சுலமாயில்லை இந்த ஹயத்திலே நின்னும் ஆயிரக்கணக்கான நரம்புகள் பறப்போயிருக்கு அப்படித்திலும்பு வரது தானம் பாதி பாக்கி எல்லாம் பாக்கி நரம்புகள்லாம் அப்படி அப்படி கழுத்தோடையும் வயரோடையும் இடுப்போடையும் ஒரே ஒரு நரம்பு மட்டும் சுசும்னா நாடி மட்டும் பிரதான் இங்க வந்தா என்ன இந்த பிராண அப்படி சுகம் வழியாக மேலே இந்த ஜீவனை கொண்டு போய் பிரம்மரந்திரத்துக்கு கொண்டு வருவான் இருக்கானே அவன் மோட்டத்தடைஞ்சு விடுவான் வேற ஏதாவது எவ்ளோ நரக்க போறவனுக்கு இந்த ஆயிரம் ஆடியில் ஏதாவது ஒரு நாடி வழியா போட்டுன்னு போகும் இந்த பக்கத்துல நாடு வழியா போனா கண்ணஹாம்பன் இப்படி மேல இருக்கிற ஒரு நாடி வழியா போனா வாய ஆண் குழப்பம் வாயத்திறந்தார் கூட்டார்மல் கண்ணை அழுச்சு மூடினார் பூட்டார்மல் காத அடிச்சுக்கிண்டார் பூட்டாருமன் காது கடற்கடா அடிக்கணும் காது தாளியா ஆடி பாத்துருக்கோம் யானைக்கு தான் ஆடும் பசுமாட்டுக்கு தான் ஆடும் நமக்கு மனுஷனுக்கு காதை ஆட்ட முடியாது இவனா கையால பிடிச்ச அசைக்கண்டா தான் உண்டும் அயும் நாடியாசம் சுந்தரவாழ் கொஞ்சம் உத்தாஷ்கூட இருக்கிறது தாசனா தயூர்வேதினா உத்மணே சுகுமரா வழியாக அமரந்திரம் வந்து மோட்சத்தை அடைஞ்சு விடுவாளாம் மகாங்கள் ஆஹ் விஷயாதிகள் ஈடுபடாமல் இங்க இருந்தபடியே சுகும ஒடுவாளாம் இன்னும் சில பேர்கள் அப்படி பிரம்மரோகாதி போய் அங்க இருக்கிற அர்த்த ஜாதனங்கள ஆசை இல்லாமல் அங்கிருந்து பிரம்ம லோகத்திலிருந்து மோட்சத்தை அடைவாளாம் இப்படி இங்கிருந்து மோட்சத்தை அடையலாம் பிரம்மலோகம் போய் அடையலாம் விஷயத்தில் ஈடுபடாதவர்களுக்கு மோட்சம் சித்தம் சொன்னால் சமத்துஜாதர் இன்னும் சில பேர்கள் ரோகாதி ரோகங்கள்ல போய் அங்க இருக்கிற அர்த்த ஜாத்தங்கள் அத்த ஆசையில்லாமல் அங்கிருந்து மோட்சத்தை அடையவாடா இப்படி இங்கிலிருந்து மோட்சத்தை அடையலாம் போய் அடையலாம் விஷயத்தில் ஈடுபடாதவர்களுக்கு மோட்சம் சித்தம் சொன்னால் சமத்துஜாத்தர் सर्वं புராே விவன்பே விவன்பூகேவிய விஷயத்துல ஈடுபடுன்னு ஈடுபடாத சொல்றாருமாவும் பரமாத்மாவும் தானே சுக துக்கங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் இந்த ஜீவனை தப்பு நில்லகப் பண்ணு தப்பாது என்று சொல்கிற வாழாரு ஏவரவாழாருன்னு கேட்டான் ஏவரவன் சொல்றான் ஜீவன் வேறு பிரம்மம் வேறு ஆயிடும் அத்யதம் சித்திக்காது விிஷ்டா யக்கும் அத்விஜேக்கும் பிரதிபந்தம் அப்போ இப்படி சொன்னோம் வாசிய அகம் விவன் திரோம் யாவே இப்படி சீவனை ஏறுவதனால என்ன சுகம் யாருவனால் அதைச் சொல்ல வேண்டும் என்று காட்டாளாம் அோம்சி புஷம் சமத்து வானிதயோ பிரம்மம் புதல் விட்டாள் அது தப்புது இரண்டாவது வஸ்து இருக்குன்னா உடனே பயம் வந்துடும் ஆயினால் இதை முதல் சொல்லக்கூடாது பெரிய மகாந்தோஷா விபேதயோகே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு பெரிய மகத்தான தோஷம் வந்துவிடும் அனாராயர்கள் நிறைய இருக்காளே ஜீவா நிறையா இருக்காள் இப்போ ஒரு குடத்தை கொண்டு இங்கே வைக்கணும் இப்போ அந்த இடஒது உடனே அந்த குடத்தை தூக்கிட்டு போறோம் தூக்கிட்டு போறவங்களும் அந்த குடத்துக்குள்ள இருக்கிற இடவழி அதுக்குள்ளேயே இருக்கு அந்த குடத்தை உடச்சுக்கிட்டோம் மண் குடம் அது அதை அந்த உடச்ச குடத்தினுடைய நடுப்பு இருந்த அவகாசம் போச்சு மகா காசம் அது வேற இல்லை இது வேறில்லை நீங்க எப்படி ஊகிச்சு பார்க்கலாம் ஒருமுன சொல்றதுக்காக தலையை ஆட்டப்படாது புரிவிதாமல் இருக்கக்கூடாது மண் குடத்தை இங்க வச்சிருக்க அதுக்குள்ள ஒரு இடஒழி இருக்கு அது எங்கேயும் தூக்கில் போனான் அந்த குடத்தை தூக்கில் போனான்னு ஆகாஷம் கூடவே போகுது அதுக்காக ஆகாஷம் இந்த பெரிய ஆகாஷத்தை விட்டு அது வேற இல்ல அது வேறுன்னு நினைச்சேன்னா அந்த குடம் உடைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா போயிட போறது அதே மாதிரி சந்திரன் தெரியுதான் ஜலத்திலே ஜலம் அசங்குற போது கீழே இல்ல ஜலத்துல தெரியல சந்திரனம் அசங்கு போது இருக்கு ஜலத்துல தெரியல சந்திரன் அசங்குறானோ ஜலத்தினுடைய அசங்குகள்னாலே உள்ள இருக்கிற சந்திரன் அசங்குவது போல் தோணுகிறது உள்ள சந்திரனிலே மேலதான் அப்படி பிம்பிம்பாவத்தையும் பிரதிபிம்பம் பரம்பிரம் பிம்பமாக்கம் ஆகினால பிரதிபிம்பத்துக்கு ஒண்ணும் அதுக்குன்னும் விக்காரமே கிடையாது அசங்க போல் தோணுகிறது மனது அசங்குவதனால் ஆத்மாசங்குவது போல் தோணுகிறான் அவனுக்கு வாஸ்தவம் ஆசங்குதல் கிடையாது ஆக்கம் அநாதி அனாதிய அவித் ஜீவனான பல பேர்கள நித்தர்களாயிரக்காள் ஒரு பத்து குடத்தை கொண்டு வச்சு விட்டா அந்த பத்து குடத்துக்குள்ளே இடவழி இருக்கு பத்து குடத்தையும் கொண்டு போய் உடச்சரிஞ்சு விட்டா இடவழி அல்ல பெரிய இடவழியோட அது மாதிரி ஜானிகளுக்கு ாலும் பெமை கூடாதினால் குடத்தினால இந்த குடத்தை கொண்டு வச்சதனால மகா காசத்துக்கு இந்த பெருமையும் இடஒழிக்கால் நஷ்டம் வந்து விடுவோம் அதுக்கேதா பெருமகோ தியாதிதான் எல்லாம் தோணி இருக்கு இத்தனையும் இத்தனை உலகமும் தோணி இருக்காக்கம் இத்தனை ஜீவனும் அது நடத்திலேருந்துதான் தோறும் பெரிய அக்னி எரியுது அதுலேருந்து அப்படி தூளிகள் எல்லாம் பறக்கிறது அக்னிகணங்கள் எல்லாம் பறக்கிறது மறுபடியும் அதிலே விழுந்து அது மாதிரி பிரம்மத்தனத்திலிருந்து பறப்பது இந்த ஜீவனெல்லாம் கடசீல ப்ரம்மத்தலத்திலே ஒண்ணாகிட போகிறது இது ீவாந்த மாயநீசிம்தான் அந்த மாய நோன்னு சொல்வேலையாது என்னான்னு காட்டா அது பகவான் உடைய சக்தி என்ன பகவான் வேற சக்தி வேறையான்னு காட்டாள் பகவானே சக்தியும் பிரிச்சு எடுக்க முடியாது அது எதை போல என்ன அக்னியிலே நம்ம சூழ்நிலும் தன்மை இருக்கு இருட்ட போக்கும் தன்மை இருக்கு அதை பிரிச்சு எடுக்க முடியும் அக்னி விட்டு பிரிச்சு எடுக்க முடியாது எப்படி அக்னியின் இடத்துல இருக்கு ஔஷ்ணத்தையோ அந்த பிரகாசப்படுத்தும் தன்மையோ பிரிச்சு எடுக்க முடியாதோ அப்படி பிரம்மத்தோட கூடினதுதான் அந்த சக்தி அந்த சக்தி தான் இந்த உலகம் மூக்க அப்படி உண்டு பண்ணிருக்கு இந்திரஜால வித்தகாரம் பண்ணுவது கூட பண்ணிருக்கு ஆமா அது கடைசியில எல்லா வண்ணத்திலயே போய் ஒடுங்கி போயிட போறது எங்க போச்சு இந்திரஜால வித்தகாரம் காட்டின பாம்பு ஒட்டுமாங்க எங்க இருந்து வந்து தெரியல அது மாதிரி பிரம்மத்தினுடைய சக்தி தானாக்கம் இத்தனையும் உண்டு பண்றது சக்தி சக்தி சக்தி மதோட பேகம் சக்தியை காட்ட முடியுமோ ஒரு மனிதனுடைய சக்தி இருக்கு அதை பிரிச்சு எடுக்க முடியுமோ முடியாது அக்னியின் நிலத்துல இருக்கிற சுடுதன்மையை பிரிச்செடுக்க முடியும் முடியாது அதுபோல் பிரம்மத்தினுடைய சக்தியை பிரிச்செடுக்க முடியாது பிரம்மத்தினுடைய சக்தி தான் இத்தனை பண்ணி ஜீவனாக ஆக்கி உண்டு பண்ணி நரக்கங்களை எல்லாம் காட்டி முற்றிவு காட்டி அங்க போறான் வரான் போடுறான் எல்லாத்தையும் இத்தனையும் ீா சமத்து விய் மாயரான் பரமாத்மா மஞ்ச மாயான அவன் விட்டு வேறான் வந்து நிருப்பேரா பிரித்து படுத்துன் தன் சுடும்பம் தண்ணும் தன்னை அக்ை வெட்டதல்லதுல்லாம ஒரு கழுவு எல்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கலையே அதனால சொல்லலையே அக்னிஹோத்திராதிகளான புண்ணிய கர்மாக்களே மகான்கள் நீங்க கர்மாவும் மட்டம் சொல்றேன் பண்றவாளுக்கும் விஷயாதிகள் கர்மா பண்றவனுக்கும் பத்தின அக்னிஹோத்திரம் பண்றவருக்குள்ள வேணும் இஷ்டி பண்றதுக்கு திருஷ்டுக்கு இதுல எல்லாம் அவருக்கு ஆசையும் இருக்கும் இந்த ஆசையெல்லாம் பாப்பம் தான் இந்த தர்மமானது அவருடைய ஆசை முதலிய பாபங்களை போக்குமா அல்லது அவர் ஆகையினால் இந்த அக்னிஹோத்திராதிகள பண்ணின தர்மத்தை போக்கிவிடுமா சன்னியாசி எல்லாம் கர்மாவும் பண்ணாமலே இருக்காளே அது தப்பு இல்லையா என்று இப்படி எல்லாம் கேட்டார் சதராஸ்திரம் ஃபலம் உபயமே தத்தோபயுஜே சந்யாசம் கர்மா ரெண்டும் மோட்சத்துக்கு பலஜன்மாவோட அக்னித்ராதிகள் பண்ணித்தால் இவருக்கு ஆனா உபநேஷத்துல போய் கர்மாவும் அட்டமா பேசும் கர்மாவும் இந்த கர்மா பண்ண அழுக்கும் போகும் இருக்கிற அழுக்கை என்னன்னா போக்குறது தங்கப்பொடியை போட்டா தேக்கிறோம் ரெண்டு வருஷமா சொப்பு சொம்பு உசர கடக்கையும் வச்சு இல்லை அதை எடுத்து அழுக்க போக்கணும் புதுசா சாதத்துக்கு சொப்பு சொம்பு வச்சு அந்த அழுக்க எதனால போக்கணும் அது அழுக்காக கர்மாவை அழுக்காக வேதம் புய் சொல்லும் யாரு அழுக்கா நினைக்கலாம் கர்மாவே நினைக்கலாம் பிரம்ம நிஷ்டா நினைக்கல எஸ் எஸ் எஸ் சி கிளாஸ் மொத்தமாக நினைக்கலாம் பிஏ படிச்சவன் நினைக்கலாம் பேசுவும் போிடும் ஆகையினாலும் கர்மாவை பண்ணித்தான் ஞானத்தடைஞ்சிருக்காள் சன்னியாசி ஆயிருக்காள் ஆகினால மோட்சத்துக்கு கர்மா சோபாசனமான கர்மாவும் சன்னியசாரண உபயமே த்ரோபயுத்த மாரான்கம்மா பும் எல்லூர்கி சகாமமா கர்மா பண்ணா என் போலத்தைும்பே பாடும் அதே கர்மா அதனாலதான் ஆச்சாரியர்கள் சொன்னால் காமிய கர்மானும் நித்திய கர்மானும் தலையில் எழுதி வைக்கலுக்கா நகி நித்தியோஸ்தி கர்மனா பதேட்சயா கிருதம் கர்ம காமியம் அபிசந்தி ரஹிதம் கர்ம நிச்சயம் பலம் வேண்டும் நினைச்சு வாண்டாம நினைச்சுக்கிண்டு பண்ற கர்மா நித்தியம் ஆகாலும் கர்மாவுக்கு நித்தியம்னோ காமியம் பெயர் கிடையாது அபிசந்தி ரகிதம் கர்ம நிச்சயம் அப்படி மகான்கள் பண்ணிவிடுவாள் அப்படி கர்மாவை பண்ணினாள் யானா ஏதாவது வைக்கல்யம் வந்தாலும் பாதகமில்லை பகவானுக்காக பண்றோம்யம் வந்துட்டா பாதகம் இல்லை அதனால நித்திய கர்மா அதான் பகவானுக்காக பண்றோம் என்று நினைச்சுக்கிற நினைச்சு பண்ற கர்மா இருக்கே அதுல ஏதாவது வைக்கல்யம் வந்து அங்க வைக்கல்யம் அது பாதகம் இல்லை இல்ல ஆரம்பிச்சா முழுக்க நடக்கல ஆரம்பிச்சுட்டான் பாதியில அப்பவும் குத்தம் இல்லையா பூர்ணமான பலம் கிடைக்கல ஆரம்பிச்சிருக்கான கொஞ்சம் அதுல கிடைச்ச இந்த சொல்வ தர்மம் இவனுக்கு போடும் இவனுக்கு ஒரு குந்துமணி கஸ்தூர் முழுக்கு போடும் ஒரு பெரிய பாட்டில் நிறைய இவனுக்கு என்னத்துக்கு இவங்க ஐம்பது அறுபது ஜென்மாவது ஒரு பெரிய பாட்டில் இவனுக்கு உபயோகப்படுமே இப்ப இருக்கிற தலைவலிக்கு ஒரு குந்துமணி மருந்து போடும் அது மாதிரி நமக்கு ஜனநாயத்தை போக்குறதுக்கு சொ இந்த தர்மத்தினுடைய சொ இருக்கே இதுவே போதும் என்ன பண்ணும் தெரியுமா இந்த சொற்க தர்மம் மகதோ பெரும்பயத்திலிருந்து ஆச்சாரியா பெரும்பயம்னா என்ன என்னடா மரணா பயம் அர்த்தம் அடிதா இறப்பது இறப்பது பெரிய பயமா மரணத்து பார்த்தால என்ன மூர்த்து ஜனாபியாதி துக்கதோஷ அமுதர்சனம் தான் என்ன என்ன யோனி நேர்க்க எப்படி வந்தோம்னு நினைச்சு பார்த்தான்னா மறுபடியும் பிறக்கணும்னு நினைப்பேன் அப்படியே பதினாயிரம் பேர் கண்ணுல ஊசிட்டு குத்துரா போறியும் காதில ஈர்த்த காய்ச்சி குத்துரா வயத்துல கத்திட்டுனு குத்துரா இருக்குமா மரண சமயத்துல காப்பிடுகளுக்கு இதுதான் முடிச்சு முச்சுன்னா என்னங்க தீபாவளிகா கும்ப மாப்பிள்ளையை வந்து மாறின அது இல்ல முடிச்சு அப்படியே இத வச்சிருந்து கண்ணுல ஊசி எடுத்துன்னு குத்துவான் ஐம்பதாவது பேருங்களா வந்து அப்படியே அம்மு ஒண்ண கைய கோபாரம் கொடுத்து கொலிக்காது சில வருது கோஃபாரத்தை கொடுப்பான் ஆபரேஷனுக்கு வெண்ணும் அவர் அப்படியே மயக்கம் வந்து வெண்ணிக்கை நினைச்சுட்டு அவனே ஆபரேஷனுக்கு ஆரம்பிப்பான் உத்தரம் ஆயிரம் ஆயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி ரெண்டுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு அவர் ஒன்னும் பிடிக்கல சரிங்கன்னா பக்கத்துல தொம்பரம் விட்டு அம்மு கிட்ட ஆப்பாங்க அவன் அம்மு ஆபரேஷன் பண்ணிப்பா அவன் எண்ணிக்கை இருக்காரு அவன் என்ன எல்லாம் தெரியுது ஒன்னும் பிடிக்கல உபாரம் அவன் பிடிச்ச அம்முன்னு அது மாதிரி மரண சமயத்துல எல்லாரும் ஒரு நாலு வயலா பிடிச்சி கையை கால அம்மிக்கிண்டு கண்ணுல ஊசி எடுத்து குத்துரா போலையும் நாக்கில குத்துரா போலியும் காதில குத்துரா போலியும் சர்வ மர்ணாக்களையும் அப்படி பிரிச்சு இருக்கிறது தான் முரும முத்தியும் ஜரே சர்வ பரிபவரும் ஜராங்க அப்படி கழவர் கீழே விழுந்துட்டார ஏன்னா கையை பத்னி சிரிப்படாம ஒரு வழிக்கு விழுந்து அழகா பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் தூக்கம்ல பத்னியும் சிரிப்படலாம் பாக்கி ரோட்ல வர சிரிக்க மாட்டான் பார்த்து இதுக்கு ஜனி கையாப்பிடும் சாப்பிட தான் தேவை சஞ்சோகம் வேண்டிய பூர்வம் வேண்டாம் வந்து கணக்க முடிச்சு ஜரவியாதி துக்கதோஷம் அப்புதோஷனும் சுவாமி அர்ஜுன பார்த்து சொன்னா அர்ஜுனா தரிசனம் சித்தக்கு சித்த நினைச்சு பார்க்கணா எப்படி பிறந்தோம் மரண சமயத்துல என்ன பாடுபடுவோம் கடைத்தனம் வந்தா எல்லாரும் சிரிப்பாள் வியாதி வந்தா நம்ம என்ன ஆகும் துக்கம் வந்தா என்ன ஆகும் என்ன நினைச்சு பார்த்தா என்ன நினைக்காம இருக்க முடியுமான்னு கேட்டாள் அர்ஜுனன் அர்ஜுன பார்த்து பகவான் பகவான் ஸ்மரிக்கணும் ஸ்மரிச்சு அறியணும் இதைத்தான் திரும்ப திரும்ப சூப்பாள் சமச்சு ஜாதன் அவன் இந்த காமாதிகளுக்கு பகவானே எனக்கு கூடுதில்லையா சுவாமி நிச்சயம் பத்து துளசி அர்ச்சனை பண்ணேன் கேசவாயனவா நாராயணவான கூடுதலையே நான் என்ன பண்றேன் என்ன அர்த்தம் கூடுதல் காலாஜினான்னு அர்த்தம் விஷயத்துல ஈடுபட்டுருக்கான்னு அர்த்தம் எத்தனை காரியத்தை பாக்குறான் காரியத்தை போறான் அவனுக்கு அரை மணி கிடைக்கல பகவான பூஜை பண்றது அர்ச்சனை பண்றது திரும்ப திரும்ப சமச்சுதார்த்தம் ஜென்மாவை கரையத்திற்கிற மார்க்கத்துக்கு தான் சொல்றாள் அது பரம உபதேசம் உபதேசம் நாளைக்கு இருக்கு ஆச்சரியமா சொல்ல போறாள் நாளைக்கு அப்படிப்பட்ட உபதேசம் மேல உடனே சஞ்சயம் தூது கிருஷ்ணன் தூது பகவானே தூது போறாள் அந்த வரப்போறது மேலே பார்வதி பரமாபத்து வந்த பொழுது உலகத்தை பாதுசாத்தாள் பகவான் அப்ப அவசரிக்கலைன்னா பலவிதமான சங்கடங்கள் சாஹுக்களுக்கும் தர்மத்துக்கும் வந்திருக்கும் வாஸ்தவமா சாதுக்கள் இருந்து அவளுக்கு சங்கடம் ஏற்பட்டா பகவான் பொறுக்க மாட்டாள் வாஸ்தவமா நல்ல பிள்ளையா இருந்து அவனை யாராவது சிக்ஷிச்சு விட்டா வருத்தமா இருக்கான் துஷ்டகால புள்ளைய யாராவது சிக்ஷிச்சா அவனுக்கு அப்படியா புத்தி வரட்டான்னு நினைப்பாள் அப்படி வாஸ்தவமான சாதுக்கள் இருந்து அவளுக்கு கஷ்டம் வந்தா பகவான் பொறுக்கவே மாட்டாள் அப்போ அவசாரம் பண்ணத்தான் பண்ணுவாள் காட்டுன்னு சார் அப்படி பகவான் பிரதித்து பண்ணியிருந்தால் நான் வந்து ரேட்சிக்கிறேன்னு அவனுடைய கருண்யம் தன்னை பரிக்கிறவாளை கஷ்டப்படுத்த விட மாட்டான் கருணை நாம் பிரபன்னோ ஜன கஷ்டித்து நகூவியோடு முருகத்தை சூழ்ச்சித்தும் விட்டாள் பண்ணினவன் எந்த ஜாதியா எந்த ஜனமா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் அவன் பாபியா இருக்கட்டும் பூமிசாலியா இருக்கட்டும் கிருஷ்ணாயன நமஸ்காரம் பண்ணிவிட்டானே ஆனா மறுபடியும் அவனுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாள் பிரபு அப்படி அனுகிரகம் பண்ணின பரமாத்மா சர்வேஸ்வரன் பாண்டவர்களுக்கு பட்சபாத்தியா இருந்து தான் பக்தர்களுக்கு பட்சபாதி அவர்களுக்கு அனுபவித்தவன் என்பதை காட்டி அனுகிரகம் மகா புண்ணிய சரித்திரம் மகாபாரதம் சர்வதுதலம் சிந்தஸ் புஷ்கரஞ்சலையில் அபிஷேகனேன புஷ்கரன் முதலி புண்ணிய தீர்த்தங்களுக்கு அவா போய் ஸ்தானம் பண்ணணுங்கிற சர்வபுத்தையும் ஸ்தானமேன புண்ணியம் என்று அப்படி போய் சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட பிறகு மகாபுணரித்திரத்திலே உத்தியோகம் வருவார் சனத் சுஜாத்திர அவுசூத்த சன்னியாசி ஹத்ராஷ்டிரனுடைய ஒரு ஸ்மரணத்தினாலே வித பிரார்த்திச்சு ஏகாந்தத்திலே அஸ்திராபுர பட்டணம் வந்து மகாராஜாவுக்கு பிரம்ம வித்தியை உபதேசப்பட்டாள் பூர்வச்சரித்திரத்திலே பிரம்மவித்தையை வாஸ்தான் உணர்ந்தவனுக்கு முத்துபயமில்லையா முயறது என்ன என்ன பகவானை மறந்து இருப்பதுதானே முருச்சு என்னமோ தனியா அங்கே இருந்து வரப்போறானே அந்த முச்சுவா முத்து இல்லடா வாஸ்தவமான மரணம் எது தெரியுமா பிரமாதம் வழி முகம் பகவத் சுரூபத்தை கவனிக்காமல் முத்து பகவானை ஸ்மரிச்சு இருப்பதுதான் வந்து மோட்சம் என்று அப்படி போய் சொல்லிவிட்டார் यानिहा, அப்படிப்பட்ட பெரிய பரமேஷம் அத்தீதம் இப்போது நடக்கிறது கிராமிய நைத்தேமி கர்மா விச்சாமி கிராமே விஜாீனா கிராம கலையோன்ச்சா கிராம பகவத் ஆராதனார்த்தமாய் மகான்கள் கர்மாக்கள் பண்றாளே உலகத்தில் அப்படி கர்மா எந்த ரோகம் போவாள் ஈஸ்வர திருப்தியமா நிச்சய கர்மாக்களை பண்றவாள் அதே எனக்கு சொல்லணும் இச்சாமி கர்ம இந்த காமியமான கர்மாவை பத்தி நான் என்ன ஒரு ஒரு காமியமான ஒரு கர்மாவை பண்ணா பத்தேக்கரம் நலம் கிடைக்கும் நல்ல ஸ்திரீயா கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா ஒரு ஹோம் பண்ணினா கிடைக்கும் எனக்கு இதிலையெல்லாம் இச்சையில்ல எச்சகர்மா பண்ணி புண்ணியலோகங்கள்ல போய் மோட்ச பயந்தம் அடையிறாளே அவள் எந்தெந்த லோகம் போறாள் எந்தெந்த பாக்கியம் அதை பத்தி எனக்கு சொல்லணும்னு கேட்டாளாம் ார் மகங்கள் யாிகளை கைகண்டு இருபத்தி நாலு சுழலுக்காக உட்காருவது பிராணாயாமம் ஒருவருக்கும் ஹிம்சை இல்லாமல் இருப்பது யாருக்காவது கஷ்டம் பண்ணா உடனே போய் நிகழ்ச்சி பண்ணுவது யாராவது பெரியவாழ் வந்தா உடனே போய் நமஸ்காரம் பண்ணுவது இதெல்லாம் வந்து யமநியமங்கள்ல சேர்ந்தது சாபுறது அது பரிசுத்தமான ஆகாரத்தை உட்கொண்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டேன் பெருமண ஏகாந்தத்தில் உட்கார போயிட்டு இருக்கிறது அது ரொம்ப பேருக்கு பழக்கம் இருக்காதுன்னு ஆமா தனியா ஒரு ரூபாய் பத்து நிமிஷம் உட்காந்துருந்தா உட்கார மாட்டான் பே அந்த போடுவ என்ன அந்த வாக்கு என்ன ஏதோ பேசுனா மட்டும் சம்பந்தம் இல்லாத பேசுங்க ஏதாவது விவகாரத்துல ஏதாவது அனுகூலமான பேச்சா இருந்தாலும் போகலாம் நிஷ்காரணமா போய் பேசுவோம் அப்படி பேசி பேச்ச கணக்கு பார்த்தா இவன் பாகிந்திரியத்தை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டாள் ஞானவாசி கிரகஸ்தனா இருந்தால் ருத்துக்காரத்துல பத்னியை அபிகோனம் பண்ணணும் ஆமா பகிஷ்டையா பன்னிரெண்டு நாளைக்குள்ள பத்னிய பத்னியோட பேசாமது சந்திரன் போட்டு மிஷின பேசாமல் இருக்காம பாருங்களோ அதனால பெரிய தப்புன்னு துளசியாவது பகவானுக்கு எடுத்து அச்சனம் பண்ணணும் சுத்தி நல்ல மண்ணா போய் என்ன சுத்தி பண்ணிக்கணும் இந்த முத்திகா சுத்தியே போயிட்டு நல்ல மண்ணு எங்க பார்த்தாலும் விக்காரமான மண்ணுகள் புருஷாணம் ஏதாவது மந்திரத்தையால் ஜபிக்கணும் வேதத்திலே இல்ல முடி இல்ல வேதம் ஜப்பிக்கணும் காதால கேட்டது புருஷாச்சனம் ஏதாவது அபிமத்தமான ஒரு தைவத்தர்ச்சனம் சாசன பிரத்தாரச்சேந்திரிண விஷய ஏதாவது இந்திரியங்களுக்கு விஷயத்தை கண்டா உடனே அதை அப்படியே அடக்கி போடுறது அதை பார்க்காம அதை போய் பார்த்துக்கிறதுக்கு எத்தனை மணி நான் உடனே அதை அனுபவிக்கணும்னு தோணும் அப்படி இல்ல அடக்கணும் இதெல்லாம் எம நியமங்கள் இத சில மகான்கள் எம பண்ணுவானா போட்டி நாம் எம நியமம் அவர்களை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு பண்ணுவானா ஏற்பீர்கள் அப்படி பண்ணினாலையானா அவ இங்கிருந்து போனாலையானா பிரம்மலோக பிரகாஷக்கா நேர பிரம்மலோகமா வாழ்க்கை மல்லவர்களை போல என்னால் பகங்களை சண்டைக்கு விட்டான் இந்த சண்டையில குத்துச்சண்டையில் ஆர் ஜீக்கிரோட அவனுக்கு இருநூத்தி ஒன்பது ரூபா முடிச்சுட்டான் அவனையும் புத்தனம் நினைக்கிறான் அவனை புண்ணம் நினைக்கிறான் அவன் குத்து குத்த குத்துக்கரத்துல என்ன பாப்பானோ அடிச்சிக்கிறேன் புண்ணியம் உண்டா இல்ல இவனுக்கு ஏதாவது புருஷார்த்தம் உண்டா இவான் ஆயிடுவோனோகாட்டவர்கள் நேரம் பிரம்மலோகம் போறாளா தன்னோடு அடைகிறாளா பிரகாசங்களாக பிரம்மலோகத்தில் இப்படிப்பட்ட ஞானிகளை எல்லாரும் வந்து பார்க்கிறாளா யவனிமாதிகளுக்கு இவ்வளவு பண்ணினவர்களா இவலகில் என்று அப்படி வந்து கொண்டாடுறாளாத்ய ோ பிராே விஷாத்தேகர் சுந்தர் பிரா ஒரு சமயம் பகீரசன் ரொம்ப பகீரசன் ரொம்ப நமஸ்காரம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணல நேற்று வேக வித்துக்கள் எல்லாம் கூப்பிட்டு போதனம் பண்ணி வச்சு பால பிரச்சாரம் பண்ணி அன்னதானம் பண்ணினேன் அவா சாப்பிடுற மட்டும் நான் பண்ணியிருந்தேன் கடைசியில ஆசீர்வாதம் பண்ணினா என்ன வேண்டும் கேட்டால் என்ன பிரம்மலோகம் பார்த்தா தேவையில்ல என்ன அத்தனை பேருந்து பிரம்மலோகம் போகவாசி உண்டு பிரம்மலோகம் போன்னு சொன்னாலும் வேதவித்துக்கு வந்து பேர் அத்தனை பேரு வித்துக்கள் ஆசீர்வாதங்கள் அக்ஷனைக்கு ஒரு ஊர்ஸ்காரம் கல்யாணங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் வேத வித்துக்கள் கூப்பிட்டு அக்ஷத சொல்றேன் தெரியுமோ தம்பதிகள் இருக்காட்டு எல்லாரையும் கும்பி வந்து அவர் நடுங்கிறாரு அவன் அதுக்கா அவர் உங்க வர என்னது ஒத்தரா வரணும் ஸ்ர்ஹோ அோத்தாதி சொல்ல விஜாதிஹல் புண்ணிய கர்மாக்களை போட்டி போட்டு உபவாசாதிகள் அவளுக்கு தேசாந்தும் வைராங்கியத்தை கொடுத்து கொடுக்குமான் கொடுக்கும் ஆனா இந்த ஆணுசங்கிகமான சொர்காதி பலம் கிடைக்குமா முக்திரிஷ்டபம் சொர்க்கத்துக்கும் போராளாம் அங்கு போயும் ஆனந்தமாய் வசிக்கிறாளாம் ஞானமும் கிடைக்கிறது சொர்க்க பிராப்தியும் கிடைக்கிறதா எங்காத்து வாழ மரம் வாழ்த்தார் மட்டும் பழத்தோட போகணும் பூ போடப்படாது தண்டு எடுக்கப்படாதுன்னா அங்கேயா இருக்குமோ தண்டும் இருக்கும் யாரும் இருக்கும் பூ இருக்கு இவங்க வாழ் பூ சாப்பிடவானா இவங்க தண்டு எடுத்து சாப்பிடவானா அது இல்லாமல் இருக்காது சொர்க்கம் போய்த்தா சொர்க்காலி லோகங்கள்லாம் போவாளா அப்படி நிச்சயமாக பண்றவர்கள் கர்மானுஷ்டம் பண்றவர்கள் சொர்க்கம் போவாலாம் யமனீவாதி அஷ்டாங்க லோகத்தை அபியசிக்கிறவர்கள் இருக்காளே அவர் லோகம் போடுவாடா தெரியுது அதாவது கர்மபலம் என்ன என்னென்ன காரியம் பண்ணினா என்னென்ன லோகம் போறாள் என்று கிருதாஷ்டம் காட்டால் அதற்காக சொல்றாள் அவள் சுர்க்கோ மறுபடியும் ஞானம் உண்டாகி மோசத்தை அடைவாள் யமநியமம் போது எதி தர்மங்களை அவலம்பிச்சாலேயான அஷ்டாங்க யோகாதிகள் பிராண பிராணாயமாதிகள் பண்ணி அந்த கணக்கார பாலினை மன தீர்த்தம் சாப்பிடுவாள் அவன் யவநியமத்தில் ரொம்ப சுத்த ஜலத்தை ஒரு மண சாப்பண்ணும் அப்படியே பண்ணணும் சுத்த ஜலத்துல சீத்தமான இதெல்லாம் வந்து யவநியமங்கள்ல சார்ந்து கிழக்காந்துக்கணும் இதெல்லாம் வந்து எல்லாருமே செய்ய வேண்டியதான் ஏதோ அட்டாங்க யோகத்துக்காக மட்டும் நினைச்சிருந்த கால புரியல கால கடுதிகால தேய்ச்சி தேய்ச்சி அளம்பணும் கெடுதல் யோகிகள் மகன்கள் இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமாங்கிறார் சன்னியாசிகளோ அல்லது கரஸ்தமா இருக்கிற ஜானியோ அப்படி உங்குவார்கள் எல்லாம் உங்களுக்கு பரப்புவா சந்யாசம் இல்லாத அப்படி பரப்பிட்டா கூட அவ்வளோ இங்க போய் இருக்கணும் தெரியுமா அண்ணம் பானம் பிராமணி வேந்தானு எந்த கிரகத்துல போனால் ஏராளமா பா பாட்டுக்கு குசூலுகான் பூசிஹானியன்னும் கும்பிதான் ஒரு பானையில வச்சிருப்பாள் தொந்தரவு அவளால நிர்வகிக்க முடியாது அப்படி போடாதா எங்க போகணும் மழை பெய்ஞ்சு காக்க ஒரே அடியா பிலுக்கள் முதற் முதல்களா இருப்பது போல் எந்த ஒரே அடியா தவறையும் உளுந்தும் அறிகும் எதிர்ட்டமா குட்டி நூறு நூத்தி ஐம்பது சதத்தை பெரிய அல்ல பத்தாயிரத்துல போட்டு ஆயிரங்களே வரமாட்டேங்கிறது பத்தாயிரத்துல போட்டு பத்தாயிரத்தி நாளைக்கு அதிகம் ஐநூறுபா இன்மாதிரி நீங்க எல்லாம் கட்டி கட்டி போட்டு வச்சு இப்ப நல்லா இருக்கதான்னு நினைச்சுக்கிறேன் இப்ப இந்த நாள் தாரித்யம் கூட்டாருதான் எனக்கு தோன்றுது ஒரு காலம் எனக்கு தப்பி தோணலாம் ஒரு விஷயத்தையும் தாரித்யம் தான் இன்னதுன்னு தெரியாது என்ன கைகைகள் விசேஷமா இருக்காது எல்லாரும் சேம்பதியா இருக்காங்க பத்து கீரிய போடப்படாத பத்து வண்ட செடியை நடப்படாதா இவன் சொல்றாதான் அந்த விதமா ஜனத்தை அரைக்கிறாங்க சேம்பரிகளா இருக்கா ஆனா விவகாரத்தில் நல்லா இருக்கணும்னு என்னவோ இருக்கு என்னவா நல்லா இருக்க முடியும் அப்படி நிறைய பில்க்கள் முழத்திருப்பது போல் நிறைய தானியங்கள் குற்றி சில கிரகம் வசதியா இருக்கும் அந்த போய் யோகிகள் சாப்பிடமை தவிர்த்து வேலைகளுடைய வீட்டுல போய் அவளை தொந்தரவு பொன்னியா வாத்தல பத்து குழந்தை இருக்கும் அவருடைய அரிசிக்கு வாங்கி வச்சிருப்பாள் அதை போய் இவரு சாப்பிட்டாரு யாரா அந்த குழந்தைகளுக்கு பட்டியா போடும் அதனால அந்த இடத்துல போய் தொந்தரவு கொண்டாதே ஆனா அக்காக ஆத்மா பட்டியா போட்டுவிடாதே உள்ள தேசத்துல போய் விட்சியசீகள் போய் தொந்தரவு உணபாதாம் எய்ட்சத்திவயே தோஜயமான அபாரமான சக்தி இருக்கு அவரை பத்து பயங்களா பகியாசம் அமங்கலமான மசிமையினால அவன் தலையில வெடி விட முடியாது பத்து பாம்பு வந்து கடிக்க முடியாது அப்போ உன்னுடைய மசிமையை காட்டி அவளை ஏதாவது அப்புறம் உடனே பாம்பு ஆட்டி ஆயிடுவேன் அம்மா ஒருத்த பாம்பு உண்மையா பண்ணும் பாம்பா காட்டுவார் பாம்பாவே போடுவார் கீழே இறங்கி போடுவார் ஆகினால எத்தனை அப்போ மகிமனி அதிகமான சக்தி ஓக்கி இருப்பதை இருக்கணும்னு சொல்லி சொன்னாள் அப்படி இருக்கணுமா அதிருத்தமிவா ஒரு பிராமணன் கடைகிட வச்சிருந்த கடை வச்சு வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருந்த சம்பாதிச்சா பரமலோகன் காலே காமின் சுகச்சரிய சூன்யமான வீடுன்னா சூன்யமான வீடுன்னா என்னன்னா ஒரு சாதுக்கள் வந்து கால் நம்பி ஆச்சவனம் பண்ணிருக்க மாட்டோம் ஒரு டம்ளர் மோர் குடிச்சிருக்க மாட்டோம் அரா போக்குரி சாட்சியர்கள் வந்து காலித்தனமா பேசிக்கிட்டு அப்படி வந்து அடைகிற வீட்டுக்கு சூன்யாவசம்னு போயினா தர்ம கர்ம சூன்யம் கிரகம்னா ஸ்ரீதரன் ஆமா ஒரு சாதுக்கள் ஒருத்தர் இல்லவாள் அந்த ஆத்திர போய் வாங்கி ஒரு சன்னியாசி தண்ணியில் உட்கார்ந்து ஒரு டம்ளர் மோரை வாங்கிக்காட்டு பத்து பிரணவத்தை ஜெபிச்சு அப்படி இருக்காதான் சில வீடு அப்படிப்பட்ட வீடா அந்த பிராமணனுடைய வீடு அவன்மாபிக அவனே பண்ணி இருப்பான ஒரு நாளுக்கு கடலை வாங்கி துணிட்டு எல்லாரையும் பண்ணி விடவும் ஒரு நாளைக்கு பண்ணி இருந்தா புத்திராதிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு இருபது டிக்கெட்டு சாப்பிடாம இருந்தா பத்து ரூபாய் ஆகும் கணக்கு வச்சிருந்து இப்படி சொன்னானா அதனால என்னாச்சு பத்னி புத்திராதிகளுக்கு அவன்கிட்ட துவேஷம் வந்துடும் எல்லாரும் அவனை கைய காலை கட்சி போட்டும் அவன் இங்க பார்த்தாலும் ஒரு வட்டிக்கு ரெண்டு வட்டிக்கு மூணு வட்டிக்கு நூறு ரூபாய்க்கு மூன்று ரூபா வட்டி வாங்குறது மாசம் இப்படி எல்லாம் நாணயம் பண்ணிட்டு பத்து புடவை வாங்கி கொடுத்து இல்லை பையனுக்கு கழிச்சு வாங்கி போகிறதுல இப்படி பண்ணிட்டு இருந்தா எல்லாருமா சேர்ந்து கையை கால கட்டி போட்டாள் பத்திரம் கத்திரங்க எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் விழுத்து பதினாயிரம் ரூபாய் கடமை வாங்கிட்டு பத்திரம் கழுதி கொடுங்க கூப்பிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் விடும் கழித்து கொடுக்குறேன் இல்ல அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படி ஆகிடும் விபரீதமா எல்லாருமா சேர்ந்து இவனை இறக்கி விட்டா ஆட்டை விட்டு சுத்து போயிட்டு விட்ட விட்டு இறக்கி விட்டாள் அப்ப வந்து வைராக்கியம் வந்து ஜில்லாவுக்கு ரோஹின்னு தெரியுமா முத்துக்கும் ஒளிஞ்சு கொண்டு போறான் போய் விட்டு அப்படி கையில வாங்கி காஷாயத்துல எடுத்துன்னு வரான் நதிக்கரை ஒரு கல்லு வச்சு சாப்பிடணும்னு எத்தனை பண்றானா அப்ப என்ன பண்றான் எல்லாரும் நாள் ி தாடையந்தி இவனுடைய போறாளாம் போராளாந்தி மௌன விரதம் வச்சுட்டானா ஒன்பச்சு பேசி அறுபது வயசு வேணா போது இன்னமே மௌன விரதத்தோடு இருக்குது பகவான் தியானம் பண்றதுன்னு பேசுறையா இல்லாம அடிக்கடி நடிச்சாலா ஆறு எத்தனை அடிச்சாலும் பேச இல்லையா எத்தவா சம்பா ஜெயந்தி தாட ஜெயந்தி இப்படி அடிச்சு சில பேர்கள் காஷாயத்தை செறிஞ்சானா அப்ப நினைச்சுட்டாரா இந்த காஷாயம் கூட நமக்கு வாண்டாம்னு பகவான் பண்ணிவிட்டாள் தண்ட தடுத்து முடிச்சு செறிஞ்சானாம் சிலவன் அப்போ இந்த தண்டம் கூட நமக்கு வாண்டாம ஈஸ்வரம் பண்ணிவிட்டாள் நினைச்சானா எல்லாருமே அடிச்சு உடம்பு வீங்கி போச்சா எல்லாரும் அடிச்சுட்டு பூட்டா எத்தனை ஆய்வு அடிப்பான் அப்படின்னு கூட்ட அப்ப சொன்னாரா நாயம் ஜனோமே சுகது பரப்பரம் என்னை வாழ் அடிச்சதுக்கு நடத்திரகம் காரணம் இல்லை இந்த ஜனங்களும் காரணம் இல்லை வேற காரணமில்லை தெய்வங்களும் காரணம் இல்லை என் மனசுதான் காரணம் அழப்பறம் காரணமாம மனசுதான் காரணம் பிச்சை நல்ல காரியங்களை கல்யாணம் உடவையிடவே வச்சி வாங்கி கொடுத்து அப்படி எல்லாம் அழகா தந்துட்டு இருந்தேன்னா என்னை பிரிவாள் கைய கால கட்டி போட்டதுக்கு பேசாமல் இருப்பாளா கட்சி நபர்களும் பிறர்கள் இல்லை தனது ஆச்சு வந்து என்னை ஹிம்சை பண்ணுவதற்கான மனப்பறம் காரணமாமி என் மனசுதான் காரணம்னு சொல்லி விஷ்ணு காரணம் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு சுகம் துக்கம் ரெண்டுக்கும் காரணம் மனசுதான் அந்த மனசை சுத்தமா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொன்னாள் மனசை சுத்தமா வச்சுக்கிறதுல பல்லுக்கு ப்ரஷ் போட்டு தேய்க்கிறா போல முடியாது அது இப்படி பகவத் குண சிரவணம் நாமசன் கீர்த்தனம் ஆசவனாதிகள் மத மகாவந்திரஜபம் சத் சங்கம் புண்ணிச்சரித்திர சிரவணம் இதுகள்லாம் நான் மனசை சுத்தி பண்ணுமா கக்கு கனசு அப்படி தெரிஞ்சு போறேன் பண்ண சொல்ல வருவா தர்மம் இருக்குன்னு சொன்னேன் உடனே பண்ண என்ன காரணம் நம்மள அப்புறம் போய் உங்க தர்மம் கேட்டா பண்ணணும்னு தோணும் ரத்தம் இருக்கு நம்ம உடம்பிகாஜி மகி பரலோக்கத்துக்கு நான் பண்ற தானம் தான் கூட ஒருமையை தவிர்த்து வேறு ஒத்துரும் வரவே மாட்டா யாராவது நாம் யாரோட போயிருக்கோம் போயிருக்கோம் பத்திரி மதிச்சு போனவோ மறுபடியும் பத்து நாளைக்குள்ள வேறு பண்ண கல்யாணம் பண்றதுக்கு லெட்டர் பேப்பர் அட்வர்டைஸ் பண்றேன் பத்து நாளைக்குள்ள அப்படி எத்தன மாட்டான் இவன் போறானா பத்னியோட அம்மா இவனோட கூட வருவா அதெல்லாம் வரமாட்டாள் பாபந்தான் கூட வரும் அதை தன்னுடைய மகிமையை இன்னையை காட்டிக்கிட்டு ஜீவன் விவரங்கள்லாம் சன்னியாசிகள் பண்ணப்படாதான் மகிமையை அடக்கிக்கிறது நம்ம ரொம்ப மட்டமான போல கூட இருப்பாள் யோவா கதயமான கூட பார்த்து போகணும்னா எப்படினாள் போய் இவன் யாராத்திரம் போய் விட்சமன்றோ அசூயாதி தோஷம் இல்லாதவனா இருக்கிறோமா யோவா கதை மாறசிய பெருமையா அதை கேட்டு பொறுக்க மாட்டான் சக்தி இவனை ஆயிரம் பேரை பொறுக்க மாட்டான் அப்படி பொறுமை இல்லாத உன் போய் சாப்பிடாது ஏன் அங்க போய் சாப்பிட்டா அவன் கூட இவருக்கு வந்துவிடும் அப்புறம் இவரும் ஒம்பளை ஆரம்பிச்சுடுவார் இந்த ஆஹாரம் எங்க பண்றானோ அந்த புத்தி வந்து கன்னியாசி முன்னாளா பட்னி இருந்து காட்டுல விஷக்கு இடம் இல்லாம தவிச்சுன்னு போனா சன்னியாசி தண்டம் கமண்டூர் வீடு திருவிக்க போற போது ஒரு பிராமணனுடைய வீடு அவன் தம்பத்திகள் சன்னியாசிலே வந்தது இல்ல ரெண்டு பேருமா இவனை வந்து நமஸ்காரம் பண்ணி எங்களை விஷயம்னா நாலு நாளா பட்டு இப்படி கூப்பிட்டு சொல்லி பாசல்ல குளம்பழகா தனியா ஒரு வீடு போய் அழகா பண்ணினார் விட்சம் தண்ணீர் உட்காந்துருக்க அவ உள்ள தம்பி சந்தோஷமா தங்கள உள்ள சன்னியாசி வந்தது இல்ல இப்படி வாழ் வந்தாலே சந்தோஷப்பட்டு இருக்காள் இவர் இப்படி பார்த்தார் கதவு சாத்தி இருந்தது அவெல்லாம் உள்ள சாப்பிட்டு இருக்கா உள்ளார் வாசல்ல கட்டிருந்த பசுமாட்டி ஓட்டு போட்டார் மாடு வாசல கட்டி இருக்க குடுப்பாட்டி அதை ஓட்டின்னு போட்டார் ஓட்டின்னு வேட்ட முதல் கூட்டார்கள் போய் என்ன பண்ண மாட்ட குப்பாட்டிகள் கட்டிவிட்டு பிரணவத்தை ஜபிச்சு தீர்த்தத்தை சாப்பிட்டார் தீர்த்தம் சாப்பிட்ட உடனே அந்த அண்ணன் ஜெரிமானமாயிடு பிரணவ ஜபத்தை சாதாதாதிகள் சாப்பிட்டவா காயத்ரி ஜபம் பண்ணி சாப்பிடணும் தீசன் சாப்பிட்டு தான் சஞ்சாவதம் பண்ணனும் அப்புறம் எதிர்த்து எல்லாம் பண்ணுவாள் சாதம் சாப்பிட்டா சாயங்காலம் சந்தியாவத காயத்ரி அபிமந்த தீர்த்த பிராசனம் கருத்து வந்து சங்கல்பம் பத்து கொஞ்சம் ஆர்த்தி கையில தீர்த்தத்தை வச்சுன்னு காய்த்தி ஜபிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணுவாரு அது மாதிரி சன்னியாசியில் பிரணவத்தை ஜெபிச்சு தீர்த்தத்தை சாப்பிடணும் சாப்பிட்டதே இந்த அண்ணன் ஜெஜிமானமாச்சு என்ன மாட்டை கொண்டுபு கட்டிருக்கணும்னு ஒரு தோணுது அதுக்குள்ள அவ சாப்பிட்டுட்டு வாசல்ல வந்து பாக்கிறா சன்னியாசியும் காணும் மாட்டையும் காணும் உடனே கண்ணுக்கி வாசல்ல கட்டிருக்கு அங்க இருக்கிறவாளை காட்டா எதிர்கரையில இருக்கிறவாள அவள் சொன்னா இந்த சன்னியாசி என்னமோ திரும்ப திரும்ப பார்த்துட்டு திருடம் மாறி ஓட்டுனு போற அப்ப ஓஹோ புரியானே உடனே ரெண்டு பேரும்மா 57 கனுத்தியோட meeting கேன் சொல்றாங்க கனுத்தியோட ஒரு குத்துறோம் ஓதாரம் பண்ண புண்ணியம் வரட்டும் அங்க 3 மணி நேரமே உட்கார்ந்திருக்காரு இலக்கரைட மாட வந்து டீப்பிங் கூட தான் என்னன்னு योजना பண்ணிட்டு ரோல்வா கனுட்டியோடவே ரெண்டு பேரும் வந்தா நான் வந்து கனுத்தியின் tendered பேரே நீங்க வாட மட்டும் ஓட்டு வந்தீங்களே கனுத்தியும் வந்து குத்துறதா அதெல்லாம் எல்லாம் குடுக்குறது அப்புறம் இருக்கட்டும் நீ யாரு அதை சொல்லுங்க மாட்டை போட அவர் சன்னியாசி அந்த எந்த அண்ணன் சாப்பிட்றானோ அந்த புத்தி எல்லாம் வந்துவிடும் அதுக்குதான் சுத்தமான அன்னத்தை சாப்பிடணும் ரொம்ப பாதி சொல்லி வீட்டுல போய் சாப்பிட்டா விஸ்வ தேவாதிகளை பண்ணி அந்த அண்ணன் அன்ன சம்ஸ்கார துவாரம் ஆத்ம சம்ஸ்கார்த்தம் சங்கல்பம் நமக்கு இறத்த நாள் பண்ணா கூட நீ பண்ணாதேன்னு விடா அன்னத்தினால பண்ணி அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்காக அவனையும் கரைய்சி நீயும் கரையது அப்படி அன்ன சுத்திக்காத்தான் அது போய் விஷயவாதிகள் எல்லாம் பண்றது